ஒருவர் இருந்த குற்றம் சாட்ட வேண்டாம் அதற்குரியவராக அவர் இல்லை என்றால் அது சொன்னவரின் மீதே திரும்பிவிடும் என்று நபிசல்லும் அணை அவர்கள் கூற நான் கேட்டேன் நான்கு ஐந்து